த அதித்தரமேஸ்வர்த்தப்படின்னு சொன்ன அந்த அக்ஷி அந்த ஒரு அந்தசப் இருக்க ரெண்டு அந்த இருக்கு ஏஷோந்தராதித்யே அண்டு ஒரு அந்தாங்கிற பதம் இருக்குஷோந்தரக்ஷிணி இங்க இங்க ஒரு அந்த பதம் இருக்கு இந்த ரெண்டு அந்த சப்தத்திலும் அந்த சூப்பரம் என்னங்கிறத காமிச்சார் இந்த விஷய வாக்கியத்துல அந்த என்னன்னு கேட்டார் பாக்கியனா அவர் பிரம்மா அப்படிங்கறத அனைத்து பண்ணி கொண்டு வந்து அந்த தத்துவமார் அதே வாரிய பிரம்ம்தான் அதுக்கு காரணம் தத் தர்மோபதேச தெரிக்கூடிய சில தர்மங்கள் பரமாத்மாவை தெரிவிக்கிறது தீர்மானம் பண்ணும் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏகோந்தராதிக்கோந்தரின் புருஷரா பரமேஸ்வர தேவாரி இவர் பரமேஸ்வரன் தான் புதகா தர்மோப்தி பரமேஸ்வரஸ் தர்மா உரமேர்ணக்கூட குழந்தைகே தான் தயுநாவயிவ் தின ஆதித்தபுருஷ் நாம சேஷ சேர்மிய உதித்தபமன அக்ஷிபுருஷ் அதிபதி எண்ண சன்நா சர்வாத்மா அபகமஸ் பரமாத்மனை ஆத்மா அபதபராத்மா இது இந்த காரணத்தினால் இது பரமாத்மா ஒரு லிங்கம் முதல் காரணம் என்னன்னா இந்த ஆதித்யபுருஷனுக்கு பேர் என்னென்னா உத்துன்னு ஒரு பேர் அட்சிபுருஷன் ஆதித்யபுருஷன் ரெண்டு பேருக்குமே உத்துன்னு பேர் என்ன ஏம் வந்தது அப்படின்னு கேட்டால் சர்வேபிய ஆத்மியா உதித அது உச்ச உதிககாங்கிறதுல இருந்து தீமசேனகாங்கிறதுல தீமன் அப்படின்னு சொல்றது இல்லையா ஏக தேசத்தி அதனால உதிகா அப்படிங்கறதுல உத் அப்படின்னு இதுக்கு காரணம் எந்த பாபமும் இதோட சம்பந்தம் பாபசம்பம் இல்லையே ஸ்ருதி யார தெரிவிக்கிறது அபகதபாத்மா யார் ஆத்மா அபகத பாத்மா அப்படி பாக்குறதுக்கு அபகத பாத்மான்னு ஈஸ்வரங்க தான் தெரிவிக்கும் அது நிச்சிதம் இந்த இடத்துல சந்தேகம் இல்லையா ஆத்மா அபகத பாத்மா சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திலே அபக ஜீவனா பரமாத்மாங்கிற சந்தேகம் இல்லை அது நிச்சிதம் பரமாத்மாவே சொல்றது அப்ப அதே அபகத பாத்மத்துவம் இந்த புருஷனுக்கு சொல்லி இருக்கிறபடியாலே இந்த புருஷன் பரமாத்மாவாகத்தான் இந்த நிரூபணம் செய்யப்படுறா ஜீவனாக இல்லை ஒரு ஒரு காரணமா அபகத பாத்மத்துவம் சொன்ன பாப சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால பரமாத்மான்னு தீர்மானம் ஆகியிருக்கு சாக்குஷே புருஷே சைவர்கதுவித் தான் சர்வாத் உபபத்தை ரெண்டாவது காரணம் என்ன ஆதித்யபுருஷன் பட்சி புஷன் இவ்வா ரெண்டு பேரையுமே சர்வாத்மக சொல்ல எல்லாமாக இருந்திருக்கு எப்படி இல்லாம இருக்கார் இருக்குங்கிறது அவர் தான் காமமும் அவரையுமும் அவரையும் அவருடைய திரமும் அவரது வேதம் அவரே சத்தையுமே வீணாயங்காயந்தி லோகத்துல ராஜாவெல்லாம் எங்களுக்கு பண்ணுவாங்க வீணையெல்லாம் எங்களுக்கு பாட்டெல்லாம் பாடி அவரை சந்தோஷப்பட்டு இருக்காங்க யாராவது ராஜாவே அந்த ராஜா ராஜாவும் அவரேதான் இந்த பரமாத்மா இவரேதான் அப்படின்னு சொல்ற லௌகிகக்கான கேஜத்துக்கும் கூட இந்த பரமாத்மாவும் யாரோ அவர் கூட அவர் சதாத்மகமாகவும் இவர் இருக்கேன் கிடைக்கும் சர்வாத்மகமாக எது இருக்க முடியும் எது சர்வ காரணமாக இருக்குமோ அதுதான் சர்வஜக சர்வ காரணம் சொன்னோம்னா என்ன ஆகும் ஜன்னாத்தியதான் ஞாபகத்து அதுல தான சர்வஜகாரணத்துவம் சொல்லிருக்க சொல்லி இருக்கிறதுனால சர்வதிகாரணத்தம் உங்கனாலதான் சர்வாத்மகத்தும் வர முடியும்னு இருக்கிறதுனால அதுவோ பரமாத்மாவுக்கு தான் சந்தோஷிக்கும் இந்த தீர்மானம் சர்வாத்மகத்தும் சர்வ காரணத்துவாதி சர்வகாரணத்தும் பரமாத்மாவுக்குத்தான்னு ஜன்மாதிபதி என்று சொல்லிக்கிறார் அதனால இது பரமாத்மா ரெண்டாவது சர்வகாரண பரமேஸ்வரஸ்து உபபத்தியத்தை ृथिव्यद्यामक अदैवक्राण्के अध्यात्म अम्यासाषुव तथा अध्यात्मुष्य जेष्णु सौ जेष सर्वात्म उपपद्य இந்த சகலமும் அவர் ஸ்வரூபத்துல தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு தெரியக்கூடிய பிரபஞ்சத்தெல்லாம் அவருடைய சரீரமாக ஒரு கல்பனம் பண்ணி அந்த சரீரத்தில் இது இன்ன பாகம் இது இன்ன பாகம்னு ஒரு கல்பனை பண்ணியிருக்கு இப்ப இந்த பிருகிவிட்ட பூமி அக்னி இது எல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு கல்பனை முதல்ல சைவர் சத் சாமான்னு சொன்னாரு இந்த பிருத்திவி இது ரெண்டுலையும் ஒன்னு ருக்கு ஒண்ணு சாமான் அப்படின்னு கல்பனம் இந்த பிருத்திவிங்கிறது ரிக்கு அக்னிங்கிறது சாமா அப்ப ருக்காகவும் அவரே இருக்கார் சாமாவாகவும் அவரே இருக்காரு பிருத்திவியாகவும் அவரே இருக்கார் அக்னியாகவும் அவரே இருக்காரு ஆச்சரியா இது அதி தெய்வத்தில அத்தியாத்மிகத்துல பாத்தோம்னா வாக்குங்கிறது ரிக்கு பிராணங்கிறது சாமா அப்ப வாக்கு பிராணம் சேர்றது அதனால ரிக்கும் சாமாவும் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாக்காகவும் அவரே இருக்கார் பிராணமாகவும் அவரே இருக்கார் அப்படின்னு சொல்றதுனா இது ஒரு உபலட்சணம் இந்த விஷயத்துல பார்த்தோம்னா சர்வாத்ம தான் என்ன சொல்ற தவையுமே விநாயகம் காயந்தி ஏதம் தேய்த்து தஸ்மாயா இதுக்கு லௌகிக்கு அப்படிஷு அத்தயவ தீயமான தரிசு லோகத்துல யாரையாவது பத்தி யாராவது ஸ்லோக்கிரம் வந்து பாடுகின்றிருந்தான்னு சொன்னா இந்த பாட்டு கூட அவரை போய் சேர்ந்துவிடும் சர்வதேவ நமஸ்காராக கேட்கவும் தெரிவிச்சுடைய சோத்திரம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த பரமாத்மாவுடன் போய் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அவரே அந்த பரமாத்மாவே இருக்கா ஒருத்தர் ஒருத்தர் சுதந்திரம் பண்றாரு அவர்கிட்ட தன்னை விட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குங்கிறத கொண்டுதானே சோத்திரம் பண்றார் இல்லையா அந்த விசேஷம் இருக்குன்னு சொன்னா அது பரமாத்மாவுடைய அனுகிரகம் தானே அதனால அவர் பரமாத்மா சுவரூபியமாகத்தான் நினைச்ச அவரை சுதந்திரம் பண்றாருன்னு வச்சுக்கிறேன் இவருடைய ஸ்தோத்திரம் பரமாத்மாவைத்தான் போய் சேரும் அதுல இருந்து அவருக்கு ச சர்வாத்மும் கிடைக்கிறது சச்ச பரமேஸ்வர பரிக்கிரே எந்த ஒரு விசேஷம் பார்த்தாரு அந்த விசேஷத்தோட கூடிய வஸ்து என்னுடைய சுரூபந்தான் என்னுடைய அம்சம் தெரியுது அதனாலதான் அசதாத்மகமா நான் இருக்கிறதுனாலதான் அந்த விசேஷம் அதுக்கப்புறம் லோக காம ஈசி திருவட்டி நிரங்குசம் பரமேஸ்வரம் கமல சர்வேஷா சர்வேஷம் தேவகாமான அம்சமா ஏகாமோலோகா தேசாஞ்சேட்டே தேவகாமான அர்வாஞ்சோலோகாஞ்சேட்டே மனுஷகாமானான் இது ரெண்டுமே ஒரே புருஷனுக்குதான் சொல்றது அக்ஷபுருஷன் அக்ஷபுருஷன் சிலருந்துருக்குத்த புருஷன் சில ஒண்ணு சொல்லியிருக்கு ஆதித்த புருஷனும் அக்ஷபுருஷனும் வேறேங்க இன்னும் சித்தமாக ஒரே புருஷன்தான் ஒரே புருஷனுக்கு இது ரெண்டும் சேர்த்திருக்கோம் ஆனா நாங்க சேர்த்து பாருங்க சர்வேஸ்வரத்த வந்துதா நம்ம உபாசனைக்காக அந்த ஐஸ்வர்யத்த விவாகம் பண்ணி இங்க அதிதைவத்தன் உபாசனம் பண்ணும்போது இவ்வளவு ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்து இருக்கிறதாக உபாசனம் பண்ணணும் அத்தியாத்மம் உபாசனம் பண்ணும் போது இப்ப ஐஸ்வர்யத்தோடு கூடியவராக இருக்கிறதாக நாம தியானம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக விவாகம் பண்ணினாலும் ஒரே ஆசாமியை நாம அப்படி தியானம் பண்றச்சே ரெண்டும் சேர்ந்துதானே அவருக்கு வந்தது அப்படி பாக்கிறதுக்கு பூர்ணமான ஐஸ்வர்யம் வந்ததாகத்தான் ஆயிடுறது லோக காம ஈசுங்கிறது நிரங்குசம் விவாகம் இல்லாமல் பூர்ணமான லோக காமஈஸ்வர்ங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனாலயே அவர் பரமேஸ்வரன் தெரிகிறது நிரங்குசமான ஐஸ்வரிய இல்ல விவாகம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிருந்தான் விவாகம் இல்ல ரெண்டு விவாகமும் அவருக்கே போய் சேர்ந்து பூர்ணமா இருக்காரு அப்போ நீங்க இந்த காரணங்களை காமிச்சு இது பரமாத்மா தான் ஆனா பரமாத்மா இல்லைங்கிறது நான் மூணு காரணம் காமி இது இந்த யுக்திக்குள்ள நீங்க என்ன பதில் சொல்லணும் எடுத்துக்க முடியும் இல்லையா அப்ப பூர்வபக் அந்த யுக்திக்கு கண்டனம் பண்ணி பண்ணினாத்தான் இந்த சித்தாந்த யுக்தி சித்தாந்த யுக்தி ஆக முடியும் இப்ப பூர்வபக் யுக்திக்கு கண்டனம் பண்றாங்க பூர்வபக்ஷுக்கு என்ன எத்தோத்தம் ஹிரண் ரூபசிரவணம் பரமேஸ்வரே நோபபத்தியதே இது அத்திரம் சரீரம் இருக்கு சொல்லிருக்கேன் ஏற்பட்ட விசேஷமான சரீரம் அது பரமாத்மாவுக்கு எப்படி வரும் பரமாத்மாவுக்கு வராதுன்னு யாரு பரமாத்மாவுக்கும் சரீரம் வரலாம் எப்படி வரலாம் அவ்வளவு நம்ம போலதானா அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு பரமேஸ்வரனாக முடியும் நம்ம சொன்னா அந்த பம்சாரி வரமே சரீரம் வரணும்னு சொன்னா அதுக்கு காரணமான தர்மா தர்மம் தர்மா தர்மம் அவர் வந்து சந்தாரி மாயாமயம் ரூபம் அனுகிரஸ்வரனாக இருந்தால் அவருக்கும் மாயாமயமான ரூபம்னா சரீரம் வரலாம் இச்சாவசா நம்மளுடைய இச்சாவஷா நம்மளுடைய சரீரம் இல்லை அவருக்கு இச்சாவசா நம்ம சரீரம் வரலாம் பரமேஸ்வரனுக்கு எதிர்காக வரணா அந்த மாதிரி கேட்கணும்னு கேட்டா சாதக அனுகிரகம் உபாதகால அனுகிரகம் பண்றதுக்காகவே பரமேஸ்வரன் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறாரா சம்பவம் ஆத்ம ஆயதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவளை அனுகிரகம் பண்றதுக்காகவே நான் வந்து சரீர கிரகணம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சரீரங்கிறது வந்த சரீரம் இல்லை அது மாய்கமான சரீரம்ங்கிறது கிரஹிக்கலாம் அது மாய மாயமான சரீரம் அப்படிங்கறது பிரமாணம் காணப்படணும் நமக்கே தெரியாது அதார்த்தமா லோகத்துல சரீரம்ங்கிறது கர்மஜன்யமாக இருக்கிறதுனால சரீரம் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னா அவள் ஜீவன் அப்படின்னு தான் லோகத்துல கிரஹிப்போம் ஆனால் கர்மஜங்கம் இல்லாமலும் ஒரு சரீரம் உண்டு அப்படிங்கறது இது சிரவணா விஸ்வரூபதர் பண்ணணும் நாரதற்கு ஒரு ஆசைகள் பேருக்கு விஸ்வரூபதர் பகவானுடைய அந்த விதாஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கு பிரத்யமா இருக்கு இவருக்கும் ஒரு ஆசை வந்து பார்க்கணும் அதுக்காக போய் பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கின்றாரா எனக்கும் அதே மாதிரி விஸ்வரூபதரிசன விஸ்வரூப தரிசனத்தை விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தது ஒரு உபதேசம் ஒன்று ஆரதமே நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை காமிச்சேன் இது என்னுடைய நெஜஸ்வரூபம்னு நினைச்சுடாது இது மாய்க்கமான ஸ்வரூபம் மாய்க்கமான இந்த பிரபலங்கிறது அவருக்கு அவருடைய ஸ்வரூபமாக தெரிகிறது அவருடைய சுரூபம் தான் மாயமாக தெரியுது அப்படி எப்படி வேணாம்னு சொல்லலாம் ஆத்மஸ்வரூபங்கிறது தான் இந்த பிரபஞ்ச ரூபத்துல தெரிஞ்சது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாக்குறதுல வெட்டியில தான் வித்தியாசம் பிரபஞ்சங்கிறது ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லலாம் பிரபஞ்சம் கிடையாது ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாயான இது வந்து மாய பாணுடன் மாயாஸ்கேஷானதா மீன் சொன்னதுனால வேவான அர்த்தம் இது மாயத்தான் சம்ப சந்தேகமே இல்லையே மாம் பஷத்தின் ஆரோக்கியம் சர்வ பூதிரி பகல பூதங்களுடைய குணங்களும் சேர்ந்து இருக்கிறதாக என்ன நீ நினைக்கூடாதே என்னுடைய சுரூபம் இது ஏற்பட்டது இல்லை மைவம் மாம் ஞாசம் படுத்தது நீ உபாசனைக்கு வேணும்னா இந்த சுரூபத்தை வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு வாஸ்தவ தத்துவம் தேவையில்லை ஆனா ஞானத்துக்கு விஷயமாக இதை இது வந்து உண்மையான சுரூபம் இல்லை தத்துவம் இது இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப என்னாச்சு பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்காக பக்தர்களுக்கு அபீர்ட்டமான ஒரு ரூபத்தை பகவான் நடிக்கிறார் அதுக்காக அவரது சொல்ல வேண்டியதில்லை அதே மாதிரி உபாசனைக்காக சொல்லி இருக்கிறதுனால இந்த ரூபம் உபாக கால அனுகிரகிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு கிரணிகுணா ரூபம் அந்த பரமேஸ்வரன் மழையால தாரணம் பண்ணி அங்கேயும் இங்கேயும் இருந்து அமன்மையாக சொல்றதுக்கு வெறும் வேதாந்த வாக்கியம் மாத்திரம் இல்லை அது ஒண்ணு சொல்லணும் சாஸ்திரிப்பார்கிற இடத்துல சாஸ்திரம்னு சொல்லும் போது வேதம்னு சொன்னார் இல்லையா திக்வேதாதேஹாஸ்திரத்தேன்னு அதோட தேசப்பட்ட சேர்த்துக்க அநேக வித்யாஸ்தான உபபிரந்திக புராணம் இஹாசம் எல்லாம் எவ்வளவு சத்ரஷ வித்ய வித்யாஸ்தானமோ அக்காதி வித்யாஸ்தானமும் சொல்றாரோ அத்தன வித்யாஸ்தானத்தையும் அது கூட சேர்த்து அப்ப புராணம் ஸ்மிருதி இது எல்லாம் அதோட செயல் கொடுக்கும் இது எல்லாமே பரமாத்மஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு அதாவது பரமாத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் ஆயிடுச்சு இப்ப இதுவும் இது ஸ்மிருதியோட செயல் ஸ்மிருதினு சொன்னா என்ன இது மகாபாரதம் மகாபாரதம் சொன்னா அது என்னங்கிறது பாருங்க கீதைய ஸ்மிருதி எப்படின்னு சொல்லுவாங்க என்ன இந்த ஸ்மிருங்கிற சப்தம் நாம யூஸ் பண்ற மாதிரி ஸ்மிருதி இல்லை ஏதோ மனு ஸ்மிருதி அந்த ஸ்மிருதியுன்னு நாம நினைச்சுருக்கோம் ஸ்மிருதினு ஒரு கிரந்தத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லிருக்கோம் அது இல்லை ஸ்மிருதியு சொன்னா வேதத்தை மூலமாக கொண்ட சப்தம் கிரந்தம் வேதத்தை எந்த கிரந்தத்துக்கு பிராமணியம் மூல வேதத்தை கொண்டு நாம சொல்லுவோமோ அதுதான் ஸ்மிருதியின்னு சொல்றோம் அதாவது பௌருஷேயமான கிரந்தம் பௌருஷேய வாக்கியம் ஆனால் அதுக்கு மூலம் வேதமாக இருக்கும் அப்படி இருந்தால் அது எல்லாம் ஸ்மிருதி அது இத்திஹாசம் புராணம் அப்படிங்கிறது இல்லை வியாகரண ஸ்மிருத்தின்னு சொல்லுவார் யாகரண ஸ்மிருதி அப்படின்னு ஸ்மிருதியாது ஸ்மிருதினு நம்ம லோகத்துல சொல்லிட்டு இருக்கணும் ஆனால் ஈவ சாஸ்திரக்காரன் ஸ்மிருதினு சொல்லுவாள் ஏன் ஸ்மிருதி அது பௌருஷேய வாக்கியம் இல்லையா வாக்கியம் எப்படி பிரமாணமாச்சு வேதம் மூலகமா இருந்ததுனால பிரமாணம் அதே மாதிரி மகாபாரதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் வியாசர விதர்சனம் பண்ணின ஒரு வாக்கியம் தான் ஆனா அதுக்கு மூலம் வேதமாக இருக்கிறதுனால அந்த வாக்கியத்தை ஸ்மிருதியின்னு சொல்லி வருவாங்க இது குருமாம் சில பிரதிபம் ஸ்மிருதிக்கு மூலம் வேதம் வேதம் மூலமா இருந்தாக்கா ஸ்மிருதி பிரமாணம் இல்லாத ஸ்மிருதி இல்லை அப்படின்னு அந்த சொல்லிருக்கோம் அதனால இத ஆக பகவானுடைய வாக்கியமாக வந்த இது கீதை இருக்கேன் இத ஸ்மிருதி கீதை வந்து பிரம்மபுஷருக்காக ஸ்மிருதி இருந்தா சொல்வார் ஏன்னா அது அவருடைய பாஷை ஒரு நிமல அப்படிதான் ஏன் அது பௌருஷ வாக்கியம் தான் ஆனால் வியாசருடைய வாக்கியம்னு கூட வேண்டாம் பகவானுடைய வாக்கியமாவே இருக்கட்டும் நேரடியா ஆனால் பௌருஷ வாக்கியம் இல்லையாது பகவானுடைய வாக்கியம் இல்லையா அதை வந்து பிரமாணம் எப்படி பிரமாணம் வேதமூலமாக எந்த வாக்கம் பிரமாண அந்த வாக்கீன் அனஸ்மர அப்படின் பாரமேஸ்வரம் உற்பத்தியாஸ்திரம் அசப் அப்பமஜம் இப்போ விக்காரை கைச்சி விதிஷ்டரே சர்வகர்மா சர்வகாம சர்வகா சர்வரசினி அதாவது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நிர்விசேஷ பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கணும்னு வர வேதாந்தம் உபாதியை அங்க அசம் அஸ்பரிஷமா ரூபம் அபியம் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் நிர்வதேசம் பண்ணி பண்ணி காமிக்கின்றே இருக்கும் நேதி நேத்தின்னு காமிக்கின்றது ஆனால் அந்த தர்மஸ்வரூபத்தை எல்லாருமே முதல்லையே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்காக அதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சித்தக்கு ஒரு யோக்கியத்தை வரணுங்கிறதுக்காக சில விசேஷ தர்மங்களோடு கூடி முதல்ல தர்மத்தை புரிஞ்சுட்டு உபாசனைய நிதானம் பண்ணியிருக்கு சில உபநிஷத்துகள்ல அந்த உபாசனை தான் ரொம்ப முடியாது ஏன்னா சர்வ காரணமா இருக்காத அந்த காரியங்கள்லாம் இருக்கதான் இருக்கு எல்லாமே அவரை சேர்ந்தது தான் அப்படின்னு பாக்குறது சகல விசேஷங்களும் அவர்கிட்ட இருக்கிறதாக சொல்லலாம் நிர்விசேஷம்னு நம்ம எதை சொல்றோமோ அது சவிசேஷம் சவிசேஷம் தான் எல்லா விசேஷமும் அங்கே இல்லாம வேற எங்கேயும் இருக்க போகிறது அந்த விசேஷங்கள் அந்த விசேஷங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்துன்னு அப்படி கூட சொல்றது உண்டு அதனாலதான் சர்வகர்மா சர்வகாமகா சர்வ கந்தகா சர்வரசகா எல்லாம் அவர்கிட்ட இருக்கு இது எக்கா உபதேசம்ன்றது இப்படி முதல்ல புரிஞ்சு அந்த விசேஷத்தை நேத்தி நேத்தின்னு தள்ளி விட்டு சுரூபத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கா அதே மாதிரி நிர்வதேசம் எல்லா கர்மா காமங்க சர்க்கலமும் இருக்கு அதே மாதிரி கிரண்மஸ்வத்வாதி நிர்தேசம் பரவாயில்ல சரி இப்ப சரீரம் இருக்கேங்கிறதுக்கு பதில் சொல்லியாச்சு இந்த சரீரம் பரமேஸ்வரன் வரலாம் அவருடைய இச்சை மாயாமயம் சரீரம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னு கேட்டார் அதுக்கு சொன்ன மாதிரியே ஆயிடுது இது வந்து உபாசனைக்காகதான் இருக்கு உபாசனைக்காக சொல்லலாம் அத்ரோச்சியை எதப்பிய ஆதாரசிரவணன் ந பரமேஸ்வர இது அத்ரோச்சியே சுவீமம் பிரபிஷ்டி ஆதார விசேஷோபதேச உபாசனார்த்தோ பிஷியல் சர்வகதத்துவ பிரம்மணஹான் வியோம சர்வாந்தரத்துவத்து ஆகாசம் சர்வ வியாபாரம் ஆனா நம்ம பார்க்கறதுக்கு ஹடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு விவகாரம் வரும் ஆகாசம் பார்த்தா கடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இருக்கு டடத்துக்குள்ள எப்படி இருக்க முடியும் அவ்வளவு பெரிய ஆகாஷம் இருக்கணும்னு கிடத்துக்குள்ள இருக்க முடியுமான்னு கேட்போமோ பிரதி ஒரு பிரதீதி வருது ஒரு பிராந்தி தப்பா இருக்கலாம் இருந்தால் பிரதீதி வருதோ இல்லையோ விவகாரம் வருதோ இல்லையோ அந்த மாதிரி சர்வத்திலையும் இருக்கக்கூடிய இந்த பரமாத்ம ஆந்தரமாக இருக்காங்க வந்தது அவ்வளவு ஆகாசம் அவ்வளவுக்குள்ளாசம் கேட்டா அதுக்கு ஒரு ஒரு சாமியம் இருக்கு சாந்தி வரத்துக்கும் ஒரு நியத்தி வயண்டு இருக்கு அதாவது புத்திய பார்த்து ரஜதும் பிராந்தி வரலாம் ஒரு ரஜுவ பார்த்து சர்பம்னு பிராந்தி வரலாம் ஒரு கஜம்னு பிராந்தி வர முடியாது இல்லையா அதனால அந்த அதுக்கு ஒரு நியதி வேண்டியிருக்கு சாதிஷங்கள்லாம் இருக்கு ஹட்டத்துக்குள்ள நம்ம ஜலங்கத்தை பார்க்கறோம் அந்த ஜலத்துக்கு ஆதாரமா இருக்கு இல்லையா அந்த ஜலம் எங்க இருக்கு அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு இப்ப ஆகாசத்தை அதுக்கு உள்ளுக்குள்ள பார்க்கும் போது ஆகாஷத்துக்கும் இந்த ஷட்டம் ஆதாரம் அப்படின்னு ஒரு காந்தி இருக்கிறது பரமாத்மா வெளியில மாத்திரம் இல்லையே அந்தர் அவரை பார்க்கும்போது வாரியா இருக்கக்கூடிய உபாதி அவருக்கு ஆதாரம் அதனால சர்வாந்தரமாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஆதாரம் பிரதீதியை அனுசரிச்சு சொல்லியிருக்கிறது வாஸ்தவ ஆகாரம் கிடையாது ஐஸ்வர்ய மரியாதா சிரவணம் அப்படி அத்தியாத்ம அதிகைவத விபாகாபேஷம் உபாகன அர்த்தம் அவருக்கு அவ்வளவு தூரம் ஐஸ்வர் ஐஸ்வர் ரெண்டும் சேர்த்து பார்த்தா முழு ஐஸ்வர் கிடைக்கணும் அத்தியாசமும் அதிவேகம் இந்த உபாசனையா ரெண்டு விதமா விபாகம் பண்ணிருக்கு அது ஒரு பிரயோகம் இது ஒரு பிரயோகம்னு அந்த பிரயோகத்துக்கு வேண்டிய ஐஸ் அது அதுக்கு ஐஸ்வர்யிருக்கு ரெண்டா பிரிச்சு இவ்வளவு தூரம் அவருக்கு இவ்வளவு தூரம் அவ்வளவு உபாகனைக்காக சொல்லிட்டு இருக்கு இவ்வளவு இவ்வளவுதான் ஐஸ்வர்யம் பரமேஸ்வர ஏவ அக்ஷாதித்யோகோ அந்த உபவேஸ்வரே அதனால் இந்த இடத்துல சொல்லக்கூடியவர் இவர் பரமேஸ்வரன் தான் சந்தேகம் இல்லையா அப்படியானார் இப்ப அந்த ஓம் காரத்தில் பண்ணக்கூடிய புருஷன் பரமேஸ்வரன்